அப்போது அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் இறை தூதர் அவர்களே மார்க்கத்தை அறியாததால் மார்க்கம் பற்றி கேட்க ஒரு வெளியூர் வாசி வந்துள்ளார் என்று நான் கூறினேன் அப்போது ஒரு நாற்காலி கொண்டு வரப்பட்டது அதில் உத்கார்ந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து தந்தவற்றிலிருந்து எனக்கு கற்றுத்தந்தார்கள் பின்பு உரை நிகழ்த்திட திரும்பி உரையை தொடர்ந்து பேசி முழுமைப்படுத்தினார்கள் முஸ்லிம் லீக் எட்டு